கிர சொல்லிக்கல் விமாக்களின் அபேதம் விஷயம் அதுதான் ஏகத்துவம் பேரும் அடைதல் ஒரு சம்பந்தம் பொருந்துகின்ற சம்பந்தம் ஆவது விமரோடு நூறுக்கு அறையப்படல் அறையும் தன்மை பிரமத்திற்கும் ஏதாந்த சாஸ்திரத்திற்கும் உள்ள சொல்லப்படுதணும் சொல்லும் தர முடியுமா அதான் நூலுக்கும் விஷயத்துக்குள்ள சம்பந்தம் அதிகாரிக்கும் விஷயத்துக்குள்ள சம்பந்தம் அதிகாரிக்கும் பயனுக்குள்ள சம்பந்தம் அதிகாரிக்கும் விசாரத்துக்குள்ள சம்பந்தம் இப்படி சம்பந்தங்கள் பலமாக சொல்லுவாங்க பயன் துயர்த்து ஆனந்தபதம் பெறுதல் பிரயோஜனமாவது ஒழித்து ஆனந்த வடிவமாக விளங்கும் நிலைமையை அடைவதாம் இனி அதிகாரி சாதனம் நான்கினையும் உடையவனே அதிகாரி என்பவன் விவேகாதி நான்கு சாதனங்களை அடைந்தவன் ஆம் அதிகாரிகளுக்கு லட்சணம் இந்த அதிகாரி தன்மையில விவேக வைராக்க சமத்தி மூச்சத்துல நான்கும் அவதி படைந்து அதுபா வந்திருந்தா மத்தியம் கால்பாக வந்திருந்தா மந்தன் அப்படின்னு நாலு பிரிச்சு இருக்கு கால்பாக வந்தா மந்தன் அதுவும் கீழ்பாக இருந்தா அதிகாரி அதிகாரிக்கு அளவுக்கு இன்னும் வரல அர்த்தம் ஆகவே இதைத்தான் நாளாக சொல்றது எருமை மந்த அதிகாரிக்கு அப்புறம் பறவைக்குஞ்சு மத்திய அதிகாரிக்கு நீர்ப்பாம்பு தீவிர அதிகாரிக்கு தீவிரத அதிகாரிக்கு இது புழு நாலு உதாரணங்கள் சொல்றது அப்படி இருக்கிறதுனால இந்த அதிகார லட்சணம் உடையவர்கள் ஞான சாதனை செய்வார்கள் அதிகாரி சாதனம் நான்கினையும் உடையவனே அதிகாரி என்பவன் விவேகாதி நான்கு சாதனங்களை அடைந்தவன் ஆம் அடுத்தும் இவ்விதமாக அனுபந்த சதுட்டியத்தை கூறுவர் அறிவுடையோர் உரைத்த சாதன சதுட்டயம் முன்கூறிய சாதன சதுட்டயம் என்பன நித்த அனித்தப்படு பொருளின் விவேகம் நித்தியமாகவும் அனித்தியமாகவும் பொருந்திய பொருள்களின் விவேகம் இகபராக பரலோகத்தும் உள்ள போகங்களில் ஆசை இல்லாமல் பழிப்பு அறிய சமை மூச்சத்துவம் எனப்படும் பழிப்பில்லாத சமம் முதலிய ஆறு குணங்களை பெறுதலும் மோட்ச விருப்பம் எனக் கூறுவர் இது தொகை வகை விரினு சொல்லுவாங்க தொகு சொல்லப்பட்டது இது வகைப்படி சொல்லி அவர் விரிக்கிறது அந்த முறையில் அடுத்ததுலருந்து விவேக விளக்கம் அப்புறம் சமாஜ் சம்பந்தி விளக்கம் அப்புறம் சதுர அதுலருந்து முடிஞ்சு போச்சு விராக விளக்கம் அவர் மூச்சையின் விளக்கம் இதனாலும் முடித்த பிறகு அவர் சமாஜ சக்கர சம்பத்தி எல்லாம் முடிஞ்ச பிறகு இங்கு கடைசிக்க முடியுது சதுர்வீத குருநாதன் சேவை குருநாதன் அது சதிர செய்யும் அப்படி விளக்கம் எழுதணும் சுருக்கமாட்டது சதுரத குருநாதன குருநாள் சதுரதம் இருக்காருங்களா செய்யும் சதுர சேவை அப்படி விளக்கம் எழுதணும் ஏதோ அப்படி எழுதி வச்சிருக்கேன் சாமி போட்டோம் ஆகவே இந்த சாதனங்கள் அவதிபறிந்த வந்தவர்கள் இந்த ஜெர்மத்திலேயே மோசி அடைகிறது மற்றவர்கள் ஓரிரு ஜென்மங்களில் அடைவார்கள் என்று உத்தரவாங்க கொடுக்கப்பட்டு இந்த சாதனங்களை பத்தி இப்போ இனி விளக்கம் அழுத்தவாடிலிருந்து விவேகம் வைராக்கியம் சமசேசமூச்சத்துக்கு விளக்கம் கொடுக்கலாம் நித்தியம் நித்திய நித்திய விவேகம் பெண் மெத்தி வரும் இகமடு முத்திரத்தில் வரும் போக விராகமென்மை மறுமையுள விடைய நுகர்வனைத்தும் பொய்த் தளியும் விடும்பி மையம் என விடுதலாகும் புகழ் சமையே முதலாய சட்குணங்கள் பெறுதல் வைத்த சமை இயல்பாய முத்தி வீறு பதிவே வயங்கும் சுத்துவம் என்றறிந்துடுக மதித்தேன் ஏழாவது பாட்டில் விவேகத்தின் விளக்கம் கொடுக்கிறார் விவேகம் என்ன என்ன என்பதை முன்போக சொல்லி அதிலே அதே பாட்டில் விரா விளக்கம் மோட்ச விளக்கணம் எல்லாம் சொல்லி முடிக்கிறார் சாதன சவிட்டயத்து நித்திய அனித்திய வஸ்து விவேகம் என்பது நித்தியம் ஆன்மாவே பிரம்மரோகமான ஆன்மாவே நித்தியம் என்றும் விடையம் பொ என தேர் தரு நிலையை மாயை அதன் காரியமான நாமரூப பிரபஞ்சம் அனைத்தும் அனித்தியமாம் என பகுத்துணரும் திறமான புத்தியம் இது விவேகம்னு பேர் வேண்டிய முதல்ல இந்த விவேகம் இருக்கணும் பிரம்மம் சத்தியம் பிரபஞ்சம் எடுத்தேன் என்று சாஸ்திரம் சொல்லிருக்கும் நபனும் பிரமாணம் தான் அனுபவம் ஆக இது விவேகம் இது நம்பினா விவேகம் இருக்குன்னு அர்த்தம் இந்த விவேகம் காதிட்டம் வந்ததுன்னா அதான் பரவட்சம் ஆனா பரவட்சத்துல கொஞ்சம் அதில பரோட்சம் தான் வச்சுக்கோங்க வந்து அதிகாரி ஆயிரம் அப்புறம் திடபரோட்சம் அறுதிட்டம் வந்துச்சுன்னு அர்த்தம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறது திடப்படுறது திடப்பட முன்னேற்ற அர்த்தம் விராக விளக்கம் ராகம் என்னன்னா ஆசை விராகம்னா ஆசைகள் இன்மையான அர்த்தம் பின் மெத்தி வரும் அதன்பின் பொருந்தி வருகின்ற இகமுடு அமுத்திரத்தில் ஒரு போட்டுக்கணும் பலபோக விராகமாவது இம்மை மறுமை உள்ள விடயம் இகலோகத்திலும் பரலோகத்திலும் உள்ள விஷயானுபவம் அனைத்தும் பொய்த்து அழியும் மித்தையாய் ஒடிவணவம் இடும்பை மயம் எனும் துன்ப வடிவம் என்று அவற்றை உணர்ந்து அவற்றில் உள்ள விருப்பத்தை அதன் பின்னரும் சமாசன சம்பத்தி ஆவதீன் இப்ப இது வந்து விராகமான சமாசன சம்பத்தி மூணாக சொல்வார் புகழ் சமைய முதலாய சட்குணங்கள் பெறுதல் பெரியவர்கள் புகழும் சமம் தமிழ்மிடல் சகித்தல் சமாதானம் சிறத்தை என்று சொல்லக்கூடிய ஆறு குணங்களை பெருதலாம் மோட்ச இச்சின் விளக்கம் மூச்சுத்துவம் அதன்பின் விளங்குகின்ற மூச்சுத்துவமாகாவது இயல்பு ஆயுத முத்தி விருப்பதுவே சுபாவமாக உள்ள சர்வதுக்க நிவர்த்தி பரமானந்த பிராப்தியுடைய மோட்சத்தில் விருப்பமாம் என்று மதித்து அறிந்துவிடுகிறேன் என்பதாக சாதன சட்டியங்களை ஆராய்ந்து அறிவாயாக அமுத்திரம்னா மறுமையான அர்த்தம் பதவிகள் இதுல எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கும் அவ்வளவுக்கு அவ்வளவு ஞானம் அருத்தம் இது அடிப்படை அசிவாரம் ரசிவாரத்தில் காதிட்டம் இருந்தாலே அதே தீவிரம் தான் காதிட்டம் இருந்தாலே அப்புறம் அதுக்கு மேல இருந்தா மேலே போயிட்டே இருக்கலாம் அது கொஞ்சம் கீழே இருந்தாலும் பரவாயில்லை பேரளவில் இருந்தாக்கா அது பிரதமில்லை எல்கேஜி யூகேஜி அது கூட இல்லைனால்தான் பள்ளிக்கூடம் போய் ஆனா நான் படித்தாக்கா அது பெரிய படிப்பு ஆகும் அது அதே பெருசு நினைச்சாக்க அப்புறம் அவ்வளோதான் அதுபோல அது தோணத்திற்கறதுனால சின்ன படிப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ சூட்டி பத்தினாலும் கண்டுபிடிக்க முடியறதில்லை பெரிய படிப்பு இருக்கும் வியாக்கியானம் பண்ணுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆறு சீட்டு கொஞ்சம் இருக்காது விவேகம் இருக்காது வைரகம் இருக்காது விவேகம் போரட்சமா பிறகு சொல்ற விவேகமா இருக்கையா தலைக்கு விவேகம் கிடையாது நித்தியானத்தை இவங்க நம்பி கிடையாது அடுத்தவங்க சொல்லுவாங்க நேர்கி ஊருக்கு உதவியா சம்பவம் அப்படி கூட இது இந்த கெட்டிக்காரத்தான உள்ளவங்கன்னா அவங்க மூடிச்சுக்களை இல்ல நம்ம மூச்சு தண்ணிக்கிட முருபூமி இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரி கூட்டம் தான் பண்ணி வாங்குறதுல அதிகமா இருக்குன்னு கம்மிதா இருக்குறக்கூடியம் கிடை ஆஹ் கிடைச்சதில் திருப்தி கிடைக்காத இருக்கிறதும் திருப்தி இல்லை பறக்கிறதும் கிடைக்கிறது இல்லை ரெண்டும் கெட்ட அரசியல் அரசு பல்லோகம் இருக்க புராணங்கள் கதைகள் பாரதம் இதெல்லாம் நமக்கு பல்லோகத்தை சொல்லுது அது அரசு தான் செய்யும் ஏன்னு சொன்னாக்கா மரத்துக்கு பிறகு நமக்கு வாழ்க்கை அங்கிருக்கிறதா செய்யும் அதுலயும் வெறுப்படை வேணும் ஏன் சொன்னா பருணோகத்துல சுகமே இருந்தாக்க சம்போதம் படலாம் அங்க சுகம் கலப்பு இருக்குன்னு சொல்லப்படுது இல்லையா அங்க தேவ இல்லையா தேவருக்கு இந்திரன் வந்து ஓடலையா தீர்வா பிறந்த அதுதான் ஆரம்பமே இந்திரன் படி திருத்தப்பட ஆரம்பமே குற்றரோகியம் எங்க உள்ளன் தலை நோய் அப்புறம் அச்சனிக்குமா மூணு லோத்துல தலைவருக்கு ஒட்டக்காம்தியிருக்கு அவங்களால தீரில ஓடனுக்கு கவித்தலி ஓடனு பாருங்க அந்த வயிற்று வலி மதில் வந்து தீர்ந்தான் தீர்மானப்படுத்த அப்படி வருது பாருங்களேன் அவனுக்கு கவித்திருச்சா நம்ம கவித்து வலியை பேசா அவனுக்கு வயிற்று வந்துருச்சுக்கா அப்படி இருக்கும்போது என்ன சுகம் இருக்கு தென்னை சுகம் உள்ளது என்ன சுகம் இருக்கு பாக்கியம் அது விட முடியல போட்டும் இருக்க அது சொல்லுது எயாதி மன்னன் சர்மிஷ்டை என்ன ஆயிரம் பாகம் அதே அனுபவிச்சான் வருஷம் அனுபவிச்சான் என்ன பண்ணா ஐய முடியா போயிருக்கேன்னு விட்டுதான் மன காட்டுக்கு காட்டிக்கு நிம்மதியா இருக்க முடியுமா வாசனைகள் என்ன செய்யும் துன்பப்படி சேர்த்துருக்கான் துக்கமே சேர்த்தான் அப்புறம் அதை விட போக போக அனுப்பி இருக்கும் ஆகவே போகபாக அதிகமா அனுபவிக்க அனுபவிக்க வாசனைகள் தினப்படுத்திக்கிட்டே போகணும் அப்புறம் அது போகபாகியம் புரியும் போது வாசனை துன்பப்படுத்துது துன்பப்படுத்து போக்க முடியாது அது என்ன செய்யணும் சாதாரணம் உள்ள போக வாசனைகளே போக்குறது பல பாடு பல காலம் பார்ப்பிருக்கு அதிகமானபங்களை அனுபவிச்ச அந்த விஷயமா அதிகமா பாடுபட்டா முழு ஜென்மங்கள் வாசன இருக்குல்ல பல காலம் பாடுபட்டார் சரி நமக்கு இதுவரைக்கும் என் பாபா கிடைச்சது அதோடு அப்புறம் இது கிடைக்கலாம் நடக்குமா நமக்கு என் போச்சிருக்கேன் போதும் என்ன வந்துருக்கா இவ்வளோகத்திலயும் திருப்பி பல திருப்பி வந்துடும் இதுதான் விராகமன்னு பேர் வைராக்கியம் விராக சனம் தான் வைராக்கியம் பேர் இது விசாரத்துக்கு எடுத்துக்கிட்ட அதான் இந்த வைரத்து இலக்கணம் புரிஞ்சாத அர்த்தம் அதுக்காக சொல்றது இப்போனே படிச்சு போன என்ன இருக்கும் கிடையாது அதனால அப்புறம் சட்குணங்கள் வைத்த சமை அதன் வரும் சமாசிய சம்பத்தி புகழ் சமைய முதலாக சட்குணங்கள் பெறுதல் பெரியோர்கள் புகழும் சமம் சமம் உடல் சைத்தல் சமாதானம் சிறந்த சொன்னதுதான் ஆகவே இதெல்லாம் ஒண்ணு கொண்டு சம்பந்தம் உண்டு அதன்போ மோட்ச இச்சன் விளக்கம் வயங்கு மூட்சத்துவம் அதன்பின் விளங்குகின்ற மூட்சத்துவமாவது இயல்பு ஆய முத்தி உதிர்ப்பு சுபாவமாகியுள்ள சர்வதற்கு பரமானந்த பிராப்தி உடைய மோச்சி இந்த விருப்பப்ப வந்து பூசா கற்பிதம் இல்ல ஏற்கனவே அவன் சுபாசித்தம் தான அடைந்த வசதி பிராப்தத்தின் பிராப்தியம் கடசாமி நியாயம் தான் பத்தாம போல்தான் அப்ப அதே தெரிஞ்சு நம்ம அது விருப்பம் போடணும் வெளியூருக்கு போனோம்னா வெளியூருக்கு போனா நம்ம வீட்டுக்கு போறதுன்னு வர்றது மாதிரி தான் எங்கேயும் சுத்தி போட்டோம் அசந்து போச்சு வீடு போய் சேர்ந்தா போறமோ இருக்காங்க பாருங்க ரெண்டு மாசம் ஒரு மாசம் யாத்திரை பண்ணிட்டாங்க எப்படி இருக்கும் எப்படப்பா வீடு போனாமல இருக்கும் அப்படி போல உலகம் சுத்தி அசந்து போனவங்க தான் சொன்னாக்க என் அம்மா எப்படி போறதுன்னு இருக்கணும் நம் சுரபத்தை எப்படி அடைகிறது இதெல்லாம் சுத்தி அழிச்சு போச்சு மைய மயாகாரங்களில் நம்முடைய சொரூபத்தை அடையணும் என்று விருப்பம் இருந்த மாஜிச்சென் மதித்து அறிந்திடுக என்பதாக சாண சட்டி எங்களை ஆராய்ந்து அறிவாயாக அமுத்தரம் மருமையான அர்த்தம் இனி சமாசம்பத்தி விளக்கம் அடுத்த வரப்போம் இது சுருக்கம் இது வழக்கமாக அடுத்த சமை தமே திதிக்கை உபரதீஸ்ரத்தை சமாதே சமய முதலாம் அறுபணங்கள் உட்கரணம் அடக்கல் சமை தமைதான் புறக்கரணம் அடக்குதல் காமாதி தனி திடுகை திதிக்கை கருவங்கள் அனைத்தினையும் சுமையனவே விடுதல் உபரதீ சுருதி குருவை துணிவினால் நம்பும் அதே குரு மொழி நெஞ்சு அமை உறவு திட்ப முரல் சமாதியம் அதிகாரி செய்யும் குரு சேவையினை விளக்கம் சொன்ன பிறகு அடுத்த பாட்டில் அதிகாரி குருசேவை செய்வதை முடிக்கிறார் இதன்போரு சமமுதலாம் அறுபணங்கள் சமம் தமம் திஜிச்சை உபரதி ஸ்ரத்தி சமாதி என்பனவாம் சமம் உள்கரணம் அடக்கல் அவற்றுள் சமமாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என நான்காய் உள்ள அந்த கரணத்தை அடக்குதலாம் இதுதான் முக்கியம் சமம் குரக்கரணம் அடக்குதல் ஸ்ரோத்திரியேந்திரியங்களையும் வாக்காதிய கர்மேந்திரியங்களையும் அடக்குதலாம் இதில் தொடர்பு படிச்சிக்கணும் மனசை அட பாக்குறோம் அடங்கல புடிக்கிட்டு வந்துடும் புடிக்கிட்டு வரும்போது அதுல அது விட்டு இந்த காமாதியை தனித்திடுகை திதிச்சையாவது காமம் வெகு முதலியற்றை பெருகாமல் தனியை செய்வதாம் இப்போ இந்திரியங்கள் கூட அடங்கல இப்ப என்ன பண்றது சைப்புத்தன்மை வளர்த்துக்கணும் திதீட்சை அந்த சைப்பு தன்மை எப்படி நீ அடங்க மாட்டேங்கிற இந்திரியா அடங்க மாட்டேங்கிற ஆனாலும் போறதுக்கு தான் வேணும் என்று இப்போது அந்த மனவானது மனதுக்கு ஒரு பொறுமை குணத்தை கொடுக்கணும் உபரதி கருமங்கள் அனைத்தும் சுமை எனவே விடுதலாம் உபரதியாவது கருமங்கள் யாவும் பெரும் பாரமென கருதி விடலாம் யாவும் மண் இங்கே போட்டிருக்கு அனைத்து மண் ஞான சாதனங்கள் கர்மங்கள் அல்ல கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட கர்மங்கள் அர்த்தம் அதில் ஞான சாதனங்களுடைய கர்மங்கள் இருக்கே திருணமன் நித்தியாசனங்கள் அந்த கர்மங்களை ஏத்துக்கணும் அப்புறம் நித்திய கர்மங்கள் விட முடியாது நைமித்திய கர்மங்கள்ல காமா செய்யாது பிரித்த கர்மங்கள் அது செய்வதர்மங்கள் செய்யாது பாரம் என இதெல்ல சுமை என கருதி அதை விட்டுனும் சிரத்தை சுருதி குருவை துணிவினால் நம்புவதே சிரத்தையாவது வேதத்தையும் சர்க்குருநாதனையும் நிச்சயமாக நம்புவதே ஆகும் இவ்வளவும் அந்த மலரை சொல்லி கேக்கல துந்திரம் அடங்கல சைப்பு தன்மை பழகனான பத்தல அப்படின்னு சொல்லும்போது அது குரு சாத்திர நம்பிக்கை விடணும் அச்சிரதை அச்சிரதை என்ன விசுவாசம் நம்பிக்கைன்னு அர்த்தம் விசுவாசம் இருக்கணும் பிரீதி இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் அப்படி இருந்தா தான் இது அடங்கம் அது தீவிரமா சமாதி குருமொழி நெஞ்சு அமை உறவே திப்பம் உரல் சமாதி ஆவது உபதேச வாக்கியம் மனதின் கண் மனத்தின்கண் பொருந்த உறுதியாக இது சமாதி சமாதி சமாதானமாக சமாதின்னு அது குருநான சாஸ்திரங்கள்ல அந்த கருத்துக்கள் மனதில் திடமாக இருக்கணும் அப்படி இருக்கும்போதுதான் இந்த மத்த சாதனங்களும் கொஞ்சம் அடங்கும் அடங்காது கொண்டு அடக்க முடியும் இந்த சாதனங்களுக்கு அப்புறம் வலுவாது வலு பண்றது இச்சாதனம் சேர் அதிகாரி செய்யும் குரு சேவையினை எடுத்து எம்பில் இச்சாதன சதுட்டியங்கள் பொருந்தூழில் அதிகாரி புருஷன் செய்யும் குரு பணி உடைகளை எடுத்து கூறுமுடத்தேன் அடுத்த பாடல தொடர்ந்து சொல்கிறேன் அவற்று குருபரனுத்தி அத்தமுயர் குருபரன் பூற்றிய அவளே அங்கம் அருட்குறவர் குறிய மனை நில அங்க அவற்றை காத்தலது தானமாம் சர்க்குருவே மெய்யா கண்ட சிவமென நம்பும் மதுவே சர்பாவம் ஏத்து கருமத்தி மிகு ஞான காண்டம் எண்ணிவற்றால் அதிகாரிகள் வேறு உணராள் ஒன்பது சதுர்விரத குருநாதன் நாலு விரித குருநாதன் இருக்காங்களாம் வாக்கி அமைப்பு பாருங்க குருநாதன் சதுர்வித சேவை குருநாதனுக்கு செய்யக்கூடிய நான்கு விஷயம் விரியம் இலக்கணம் படிக்க சதுர குருநாச்சாரம் உயர்ந்தனர் இப்படிதான் தலைப்படுத்த எப்படி ஆகுது பொருள் ஆத்தமுடன் அங்கம் தானம் சர்பாவமாம் குரு சேவை சத்பாவம் என நான்காம் ஆப்தம் ஆத்தம் அனு எதிரி நிற்க அர்த்தம் அவற்றுள் குருவரனுக்கு அனுகூல விருத்தி ஆப்தம் அந்நான்குள் குருநாதனுக்கு அனுகூலமானவற்றை செய்வதே ஆப்தமாம் அதாவது அனுகூலம் என்ன குறிப்பறி அர்த்தம் செஞ்சா ஒரு பொருத்தமா இருக்கும் என்று தெரிஞ்சு செய்யணும் அப்படி தெரியாமல் செய்யப்படாது அப்ப சரி ஓ குறிப்பறி செய்கிறான்னு அர்த்தம் அர்த்தம் அங்கம் உயர் குருவரன் குற்றியாவலே அங்கமாவது நற்குரு குணங்களால் உயர்ந்து குருநாதனுக்கு சரீரத்துக்குரிய பணி செய்தலாம் உடம்பு அனுசரிச்சு அதாவது ஆகார வசதிகள் அப்புறம் ஸ்நானம் பண்ணுதல் போக்குவரத்துக்கு உள்ள ஒத்தாசம் பண்றது சரி சம்பந்தமான விவகாரங்களை ஒத்தாசம் தானம் தானம் தானம் இல்லை தானம் தானும் எடுக்கணும்னு அர்த்தம் அருள் குரவருக்கு உரிய மனை நிலனம் முதலாம் அவற்றை காத்தலது தானமாவது அருளை உடைய குருநாதருக்கு உரிமையாயுள்ள வீடு நிலம் மடமும் சேர்த்துக்கணும் முக்கியமா என்ன வீடு நிலம் இவ்வளோ தர குறிக்கும் மடம் சேர்த்து தர குறிக்கும் முதலீட்டு அப்புறம் முதலே சேர்த்துக்கலாம் முதலீட்டு பாதுகாத்து வருவதாம் அதோட பாதுகா மட்டுமில்ல விருதியும் பண்ணலாம் ஆனா அழிக்கப்படாது அழிக்கப்படாது ஒண்ணு பாதுகாக்க சத்பாவம் என நம்பும்ர்காத பிர தரிசித்த பரமசிம்ம குருவ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரமம் தஸ்ம திரி குரவசூத்ராக இருக்கிறார் என்று ஒரு பான வரணும் இது வந்து போல பெரும்பாலும் பானம் வராது என்ன நம்ம போல மனுஷன் தான் என்னதான் குருநாதர் ஏதோ பேருக்கு வச்சிருக்கா ஒரு ஆயிருவாரா பரிபாக பிரம்மஸ்வரம் தான் சிஷியனும் பிரம்ம்தான் குருவும் பிரம்ம்தான் அந்த பரிபாகம் வர்ற வரைக்கும் அந்த நிச்சயம் வர்றதில்ல சிஷியர் மாதிரி பிரமம் இல்லையா எல்லாம் பிரம்தான் பிரம்மஸ்வரம் தான் அப்படின்னு ஒரு பானம் வரணும் அப்ப குருவா குருநாதர் பிரம்ம ஆயிரும் அந்த வரைக்கும் வராது நம்ப நம்ப முடியாது இருந்தாலும் அது அதிபரிந்து வந்தவங்க விசுவாச நம்பிக்கை காண்டம் என வேறு மூ அதிகாரிகள் உள்ளாரணும் ஆசிகள் போற்றும் கர்மகாண்டம் அதாவது மேன்மை மிகுந்த பத்திகாண்டம் பத்திகாண்டம் போட்டு ஞானகாண்டம் போடணும் அதிகாரிகள் பற்றி சொல்லும்போது அதிகாரிகள் அதிகாரி சொல்லுவார் அதிகாரிகளை பற்றி தொடரும் இப்போது சதுரவித சேவையை பற்றி சொல்லி முடிக்கிறார் குருநாதனுக்கு இதெல்லாம் அவதி புரிய வந்தவங்களுக்கு சகஜமா இருக்கும் அவர்கள் செய்ய முடியும் எல்லாரும் படிச்சு செய்ய முடியாது எது ஓரளவுக்கு முடிவது செய்யலாம் அதான் ஏன்னு சொன்னா எடுத்த உடனே பரிபக்கம் வந்துடுறாங்க ஆரம்பிக்கெல்லாம் சரமா படிக்க வருமா மேல போக போது சரலாம் படிக்கலாம் அதுபோல கொஞ்சம் பழக்கம் பண்ண பண்ணத்தான் அது வரும் அதோட நாளாக சொல்லப்பட்டிருக்கு பிரே குதான் தான் சிவமன்னா அச்சின்னு வந்துடாது அப்ப அல்லும் கூட செய்கிற சொல்ல மரியாதை இருந்தா போதும் அந்த அளவுக்கு இருந்தால் அதை நிலை கொண்டு போய்விட்டு ஆகவே எடுத்த ஒன்று எல்லாருக்கும் எதுவும் வந்துடாது எல்லாம் படிக்கிறமங்கள் ஏஸ்வரூபம் காரியம் பலம் வரைக்கும் கிரமம் சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவில் அபேசிக்கத்தக்கது உடம்பினையும் ஒரு குடும்பந்தனையும் யான் எனதென்று உளன் கர்ம காண்டியலாக்கியும் இடம்பர நின்றாக்கும் அவனே பத்தி செய்யும் கர்மம் நுக்கும் கவிதான் என்றிருப்போன் மடந்த விருணன் ஞான காண்டியனலாகும் மற்றும் ஒருவர் உயர்வாய் அதிகாரிகள்ங்க அவர் கரும மூச்சோடு அறையும் அப்பியாசி அனுபவி உடனார பத்தாவது பாட்டில் மூன்று அதிகாரிகளை கூறுகின்றார் மூலதிகார போறார் இதன் பொருள் வேதாந்து இந்த பாட்டில் மூலதிகாரம் சொல்லி பொருள் சொல்றார் ஒரு ஆசிரியர் உடம்பினையும் வரும் குடும்பந்தனையும் அம்மூன்று காண்டிகளும் தேகத்தையும் அதன் காரணமாக வருகின்ற குடும்பத்தையும் முறையே யான் என்றும் எனது என்று கருதி இருப்பவன் கர்மகாண்டி ஆவன் லட்சணம் எல்லா கிரியையும் ஈசற்கே இடம்பெற நின்று ஆக்கும் அவன் பத்திகாண்டி எல்லா செயல்களையும் ஈஸ்வரர் ஈஸ்வர்ப்பணம் கால்படுக ஈஸ்வரார்பணம் என்று உறுதியாக நிலைத்து செய்பவனே பத்திகாண்டி அவன் செய்யும் கருமம் அனைத்தினுக்கும் கரிதான் என்று இருப்போன் தான் செய்யும் செயல் அனைத்தினுக்கும் யான் சாட்சி மாத்திரம் என்று இருப்போன் மடந்தவரும் ஞானகாண்டி எனல் ஆகும் நீங்கிய சிறந்த அவனை கூறலாம் ஒருவருக்கு ஒருவர் உயர்வாய் அடைந்த அதிகாரிகள் மற்றும் ஐவர் உணர் ஒவ்வொருவருக்கும் உயர்வாக பொருந்திய அதிகாரிகள் இன்னும் ஐந்து பேர்கள் இருக்கின்றனர் அவ்வைந்து பேர்கள் கருவி மூச்சுடன் உயர்வாக கூறுகின்ற அப்பியாசி அனுபவி ஆளுடன் என சொல்வர் மூணு சொல்லி அடுத்த பாட்டில் நாளை சொல்ல போறார் ஆக இந்த கர்மகாண்டி பக்திகாண்டி ஞானகாண்டி என்று சொல்லக்கூடியது ஒரு பொது விதி அப்புறம் நாலு அதிகாரிகளிலே சொல்லி அப்புறம் இன்னொரு நாள் சொல்லி ஆக பதினோரு விதமான சொல்ற அதிகாரிகள் பதினோரு விதமான அதிகாரிகளும் என்மாந்திரங்கள்ல கிரமமாக வந்து கட்சியில் நினைத்தடைவான் என்று சில மதாச்சாரியர்கள் கருத்து அது முழுமையாக ஏற்றுக்கொள்ளவேண்டியதில்லை ஓய்வு எல்லாமே வரிசையாக வரிசைப்படி அவசியம் ஒன்றும் இல்லை நேராக கூட சில தினங்கள் வரலாம் அதாவது ஒன்னாம் கிளாஸில் இருந்து பதினோரு பெரு போறாங்கன்னு அது ஒரு கிரமம் உண்டு அப்படி இருக்கலாம் இன்னும் சில பேர்கள் மேல் வகுப்பு கூட வீட்டிலேயே மேல் வகுப்பு கூட சேரலாம் இது ஓரளவுக்கு வைத்துக் கொள்ளலாம் கிரம இந்த கிரமம் ஜென்மாந்திரங்கள் தொடர்பு இந்த இத்தகைய அதிகாரிகளுடைய நிலையை பற்றி சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபியாச பலம் பிரார்த்தம் புண்ணியம் இதெல்லாம் கலந்துதான் பிரார்த்தி அனுப்பு அமைக்கிறாரிய கிரவங்க ஓரளவு ஒருத்தலாம் அப்படியே அது முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பது கருத்து வச்சுக்கலாம் இப்போது முடிச்ச உடனே அவர் அடுத்த பாடல நாளிகள் அவன் முத்தனாமவன் உருவிறப்பீழுங்கருமே நீளுலகம் இன்மையனினைந்து புறக்கரும நிட்டனால் முப்பிறப்பின் முத்தனாமவனே நாடு சுலகம் கணவனக் கண்டுள்ளம் நற்கருமன் சேர்ந்து பிறப்பிறண்டு அப்பியாசி வீடுலகர விவகாரம் இணையாமல் விவேகம் மேவியோர் பிறப்பினான் முத்தன் அனுபவியே நான்கு அதிகாரிகளை கூறுகின்றார் இந்த பாட்டில் முடமுடுதன் ஜாதிரி கருமையை பற்றி நூறு பிறப்பெணியில் முத்தனாம் அவன் ஒள் கருமி உயிர் பேதம் அறியாதவன் தன் உரிய கர்மங்களை செய்பவனாய் நூறு ஜென்மத்திற்கு பின் ஜீவன் முத்த நாளே சிறந்த வஞ்சகம் இதெல்லாம் இல்லாமல் சாஸ்திரோக்தமாக நியாயத்துக்கு புண்ணியபாதத்திற்கு எரிஞ்சி குடும்பவாள்களை செய்வோன் கருமகாண்டின்கள் அவன் நூறு ஜென்மம் ஆனாலும் முத்திகிடைக்கும் நீழ் உலகம் இன்மை என நினைந்து புறக்கர்ம நிட்டனாய் விரிந்த உலகம் பொய்யன்று பரோலட்சமாய் அறிந்து குரு சேவை ஆகிய பாய கர்மத்தில் நிற்பவனாய் முற்பிறப்பில் முத்தன் ஆம் அவனே மூன்று ஜீவன் முத்தன் ஆகும் அவனே அழுதற்கெரிய மூச்சு ஆவன் இது முதல் பூமின் இந்த மாதிரி இருக்கிற முதல் பூமி வந்ததுன்னு அர்த்தம் அவனுக்கு அதன் பிறகு சொல்ற உலகம் கனவு என கண்டு உள்ளம் நல் கருமம் சேர்ந்து சொப்பனம் போல் பொய் என்று அறிந்து தன் மனம் தியானாபியாசத்தில் பொருந்தி இருக்க பிறப்பு இரண்டால் ஜீவன் முத்தனாவின் அபியாசையும் இரண்டாம் பூமின் பெயர் செய்து கொண்டு அபியாசம் பண்றது வீடு உலக விவகாரம் நினையாமல் விவேகம் மேவி ஓர் பிறப்பினை முத்தன் அனுபவியே முன் விட்ட உலக விவகாரத்தை கருதாமல் ஆத்மா விவேகம் அடைந்து ஓர் ஜென்மத்தில் ஜீவன் முத்தனாதற்கு உரியவனையே அனுபவியாம் அதாவது மூன்றாம் பார் அபியாசிக்கிறான் அதனாலதான் அனுபவி இங்க அபியாசி அர்த்தம் அபியாசத்தில் அணிவிக்கிறான் அபியாசம் அனுபவிக்கிறேன் மூன்றாம் பூமியும் அவனுக்கு அடுத்த பிறகு மத்திய கிடைக்கும் முதல் பூமி இரண்டாம் மூன்றாம் என்ற கிரமத்தில் இந்த மூலதிகாரர்களையும் கர்ம இல்லத்தில் உள்ளவன் எவ்வளவுதான் நேர்மையா ஏதாவது நூறு பிறகு நீர் பிறகுதான் கிடைக்கும் என்று அந்த ஒரு கணக்கு சாத்திரத்தில் சொல்லப்படுகின்றன உலகர நிலை தோன்றாமார் தஞ்சைகள் ஞானித்தால் உண்மை முத்தனாம் அவனே யாரோடன் மற்றும் உலக முதல் யாதன் அத்தியாரோடு குருவை அடைந்தும் உடம்பாதி பொய்யன கண்டருள் குருவை அடைந்தும் உலகிலொரு குரவன் உபதேசம் செய்து குரக்கேட்டு உயர் தரு ஞானிகளாகி முத்தி உளவு தொழு விவேகமொரு விவேகமோடு முத அதில் எப்படி ஒரு தானா அந்த காட்டில் கொச்சம் பாருங்க தொழில் விவேகமோடு விரதி தெய்வகதியாய் உற்றிடுவர் மூவர் அதிகாரிகளாக ஒரு பாட்டில நாலதிகாரிகள் வேண்டும் ஒரு நாலதிகாரிகளை கூறுகின்றார் பண்ணும் உலக நிலையை தோன்றாமல் உலக விவகாரம் சிறிதுன்னு தோற்றாது தந்திகள் ஞானத்தால் சுயம்பிரகாச ஆத்மா உண்மை முத்தன் ஆம் அவனே ஆருடன் ஞானத்தினால் உடனே அதே இதே சரீரத்தில் மோட்ச அடைபவனே ஆருடன் என்பதாம் நாலாம்பவின் பேர் நாலாம்ப நிலையை அடைந்தால் அதுதோடு சரி அப்புறம் அடுத்து பிறவையில்லை சொல்லப்படுது சத்பி சத்ராபத்தி நிலை வந்த உடனே நாளா அதில் நீங்க இப்படி ஒரு அதிகாரி ஒரு அதிகாரி தான் என்ன பிறந்து சில காலங்கள் தான் வளரும் கர்ப்பத்தில் வாமலாம் எப்படியோ ஒன்னு இந்த பிறவிலாம் வருது அது பெரியவாட முடிஞ்சு போகும் மற்ற முன் அதிகாரிகள் அதிகாரிகளை சிறையம் மற்றும் உலகில் உலக முதல் யாது எனத் தேர்வோடு குரு அடைந்து மேலும் இவ்வுலகண் ஜகத்து காரணம் எது என்கின்ற விசாரத்தோடு சர்க்குருநாதனை தரணடைந்தும் உடம்பு ஆதி பொய்யென கண்டு அருள் குருவை அடைந்தும் தேகாதி பிரபஞ்சத்தை பொய் என்று அறிந்து ஆகிய சர்க்குருநாதனை திறணடைந்தும் குரு குரவன் தன் மகற்கு உபதேசம் செய்துற கேட்டும் ஓர் ஞானாச்சாரியர் தன் சீடனுக்கு ஞானோபதேசம் செய்ய அவ் உபதேசத்தை கேட்டதனாலும் உளவு தொழும் விவேகமொடு விரக்தி தெய்வகதியால் முறையே உயர்ந்தோர் வாழ்த்தி வணங்கும் விவேகத்தாலும் வைராக்கியத்தாலும் தெய்வகதியாலும் உயர்ந்தொழர் ஞானிகள் ஆகி முத்தி உற்றிடுவர் மூவர் அதிகாரிகள் உயிரிழிக்கின்ற தத்துவ ஞானிகளாய் மோட்சத்தை அடைபவர்கள் மூன்று பேர்கள் முன் சொன்னவரின் வேறாய் அதிகாரிகள் ஆவார்கள் இப்படி மூன்று அதிகாரிகள் விவேகம் வைராஜ்யம் தேவகதி முறை அதைப் பற்றி பார்க்கும்போது விவேகதி இஸ்வாகு அப்படிங்கிற ராஜன் விசாரம் செய்து அடைஞ்சான் சொல்லப்படும் வாசித்திரவர்கள் விவேகம்ன்னா விசாரம் பண்றது என்ன இந்த உலகம் பொய்யா தோற்றுறதே இது வந்து சரிவரா போறதுக்கே என்று குருவடைகிறது விசாரத்தோடு அப்புறம் இந்த உடம்புல உள்ள தொல்லைகள் குடும்ப வாழ்க்கையில் இதெல்லாம் வேண்டாம் போய் வைராகியம் விரக்தி கதி அப்புறம் தெய்வகதி ஈஸ்வரன் அனுக்கரகத்தினால கிடைக்கும் அதாவது விரக்தி கதி பகிரிதன் வயட்க்கு தேனது அப்புறம் தேவகதி ஜனகர் அது எப்படி விச்சவோக்கு விசாரம் பண்றார் இது உலகம் மெத்திரி போய் அதனால ஊற்றுவோம் என்று பகிரதான் வேண்டாம் ராஜ் நாலுலாம் வேண்டாம் என்று சொல்லி எல்லா பொருளையும் தானம் மறுபடி போய்டர் பரவாயில் ஒன்று கூப்பிட்டு இந்த ராஜ்ய நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு பொருள் எல்லாம் தியாகம் பண்ணிட்டார் அப்படி ஒரு யாகம் பண்ணி போல் தியாகம் பண்ணி செஞ்சாசே போயிட்டார் அது வைராக்கியம் திருதலப்பேர் என்று சொல்லக்கூடிய குரு அடைந்து அவர் மூலமாக ஞானம் அடைந்தான் சொன்னப்படுது அது பகிரதன் அப்புறம் ஜாகரா வேதன் எப்படி செஞ்சார் மூன்று ஜென்மங்கள்ல பரிபாகம் அடைந்திருந்தும் கூட பிரதிபந்தத்தினால ராஜா பிறந்து ஆட்சி ஒழு அஞ்ஞானி அறிந்தாலும் ஒரு நாள் உத்தியானத்தில் அமர்ந்திருக்கும் போது கந்தர்வர்கள் அவருக்குள்ள பேசிட்டு போறாங்க ஞானத்தை காண்பானம் காட்சியும் காணப்படும் பொருள் எல்லாம் பிரம சிறப்பு தான் பேசிக்கொண்டு போனா அதை ஒரு கேட்டு விசாரம் பண்ணி ஞானமடைந்தான் ஒரு மகா யாருக்கோ உத்தியோகம் பண்ணாலும் ஞானமடைவது உண்டு இது தெய்வகதியின் பேர் சொல்றாரு உலகத்தொடு விவேக மொழி விரக்தி தெய்வகதியால் வேர்தெரு ஞானிகள் ஆகி முத்தி விட்டிருவர் முகவர் அதிகாரிகள் அப்படியே மூன்று அதிகாரிகள் இருக்கிறார்கள் இதுவரைக்கும் பதினோரு வயது அதிகாரிகள் இந்த கணக்கு பார்த்தோம்னா எல்லாரும் வருஷக்கரமா அவசியம் இல்லைன்னு தெரிய நல்ல விவேகம் பிரபானமாக இருக்கும்போது எல்லாருக்கும் எல்லா சாதனங்கள் இருக்கு கூடுதல் குறைஞ்சல் வச்சுக்கணும் விவேகம் தீவிரம் வைராக விளையாட முடியுமா வைராகிய தீவிரமாக ஏன்மா வராது ஒரு தேவதி இருந்தாலும் கூட வேக வீராக்கம் ஜென்மன் செய்யல வருமா ஆகவே கூடுதல் என்று அபிப்பிராயப்படணும் நான் விட்டு விட்டு அந்த கிரமந்தான் இருக்கணும்ங்கிறதெல்லாம் ஒரு உபச்சாரத்தை வச்சுருக்கலாம் அவ்வளவுதான் இந்த ஆசிரியர் சொல்லியிருக்காரு அந்த அப்புறம் ஒன்றும் அங்கீகாரம் பண்ணி தேவையில்லை அப்படி வேற சாஸ்திரம் சொன்ன மாதிரி தெரியல அவர் அபிப்பிராயம் வச்சுக்கலாம் பலருக்கான அபிப்பிராயங்களா வச்சுக்கலாம் ஆனாலும் புண்ணியபாவங்களுக்குடாகஸ்வர அனுகிரகம் உபாசனத்தின் அனுகிரகம் ஒரு அதாவது உபாசன அந்த உபாசனையில் ஈஸ்வர அனுகிரகம் கிடைக்கும் அதை பொறுத்து விவேகம் தீவிரமா இருக்கலாம் மற்ற வைராகம் குறைவா இருக்கலாம் வைராகம் தீவிரமா இருக்கலாம் விவேகம் குறைவா இருக்கலாம் எப்படி கூட ஞானம் அடையாத அளவுக்கு இருக்கும் கணக்கு அதுக்காக ஞானம் அடையாத அளவுக்கு இருந்து அது கலாணம் பள்ளிக்கூடத்தில் பத்து பறிச்சு எடுத்துறாங்க அதுல பல வகுப்பு இருக்கு இங்கிலீஷ் தமிழ் கணக்கு விஞ்ஞானம் பௌதிகம்னு வச்சிருக்காங்க பல பாடங்கள் அது ஒரு பாடத்துல நூறு மார்க் வாங்கின ஒரு பாடத்திலே கம்மி வாங்குவோம் முப்பத்தி அஞ்சு வாங்குவான் ஒரு பாடத்துல ஐம்பது வாங்குவான் ஆக முப்பத்தஞ்சு கீழே பாடா போய்ட்டா அப்ப ஒவ்வொரு பாடத்திலயும் அஞ்சு மேல கூடுதல் குறைச்சல கூட அவன் வெற்றி பெறுவான் அடி போல இவர் எதுல அதிகமா இருக்கா அதனால முப்பத்தஞ்சுக்கு மேல இருக்குமே ஆனாலும் அவன் அந்த துறையில அதிகமா இருக்கான்னு வச்சுக்கலாம் மற்றது கம்மியா இருக்கு அதனால அவன் தொழில் எடுக்கணும் அதுபோல விவேகம் தீவிரமா இருந்தாலும் கூட வைராக்கியம் ஓரளவுக்கு இருக்கணும் ரொம்ப கம்மியா பண்ண போயில்லாப்பான் முப்பத்தஞ்சு கிலோ பண்ணா போயிடலாம் இருக்கணும் இருக்கணும் அப்படி வைராக்கியம் தீரமா இருந்தா அந்த அளவுக்கு இருக்கணும் விவேக வைராகியம் ஓரளவு இருக்கணும் உடம்புல என்ன தெரியாது அதே போல தெய்வகதியா அப்படித்தான் விஸ்வாத இருக்கணும் அது குறைவா இருக்கலாம் நல்லா கூடுதலாக இருக்கலாம் கூடுதலா இருந்தா அடுத்து தனியா இறங்குற மாதிரி வரலாம் கூடுதலா இருந்தாரி அப்படியாக ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் கூட ஞானத்துக்கு அதிரிகாரிகள் ஆகிறார்கள் என்று இந்த பாடத்தில் மூலமாக இந்த மூணு பாட்டின் மூலமாக முதல் பாட்டில் மூணு அதிரிகாரிகள் இரண்டாவது நாள் இது ஒரு நாள் மொத்தம் பதினோரு விதம் சொல்றேன் எல்லாருமே அதிகாரிகாரிகள் தான் என்று வந்து சாதகர்கள் ஆம் சீடர் பேதத்தால் கூறவர் தாமம் போதக குருவே முதலாக இரு நாள் அடைவு போதகம் நூலிருப்பரும் பொருள் கூறிடுபவன் தத்துவம் திகழ்த்துபவனே வேதகம் நல் வசியாதியாலின்மை இன்பம் வெண் துயரம் குருதவும் அவன் நிசித குருவரத்தை போதகம் செய்திருமையினும் இன்பம் அருள்பவனே புகழ் தரு காமிய குருவென்ற பதிமூன்று பதினாலாக இரண்டு பாடல்கள் எட்டுவித குருமார்களின் விவரம் கூறுகின்றார் சீரர் தாமும் மோட்சத்தில் சாதனம் அதாவது மோட்சத்துக்குரிய சாதனம் செய்யும் சிவருக்கு உபதேசம் செய்யும் அதிகார வேறுபாட்டால் ஆச்சாரியர்களும் போதக குருவே முதலாக இருநாள் பேதமடைபவர் அவருள் போதகாச்சாரியார் முதலாக எட்டு விதமாக இருப்பார்கள் இருப்பவர்கள் அவ்வெண்மருள் சீடருக்கு முன்னூரில் பெரும்போதும் கூறிடுவன் போதகன் முதல்வரான வேதத்தின் அத்தியனாதி உதார்த்தங்களை போதிக்கின்றவனே போதக உருவானவன் கர்மகாண்டத்தை பற்றி அத்தியனம் பண்றது அப்படி பாராயணம் பண்றது அதெல்லாம் சொல்லிக் அந்த அளவுக்கு சரி தத்துவம் திகழ்த்துபவனே வேதகன் யாகாதி கர்மகாண்ட தத்துவங்களை விளங்க செய்கின்றவனே வேதகுருவன் யஜாதி கர்ம சொல்லிக் கொடுப்பான் அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது அவன் வேதகன் பேர் வேதம் என்றாலும் கர்மகாண்டம் தான் பரவலாக சொல்லும் அப்புறம் விளக்கமா சொல்லும் போதுதான் வேதத்தின் அந்தமாவானது வேதாந்தம் பிடிக்கிறது கர்மகாண்டங்களை விளங்க செய்கிறவனே வேதக குருவாவன் வசியாதியால் இன்மை என்பலம் அங்கு வெந்தையர் உதவும் அவன் நீசித்தரு சிறந்த வசியம் ஆகர்ஷனம் முதலியவற்றால் உலகில் சுகத்தையும் அவளுடைய நரகாதிய துக்கத்தையும் கொடுக்கின்றவனே நீச குருவான் மந்திரங்கள் அப்புறம் சூன்யங்கள் மாரகம் இல்லாமல் செய்யறாங்க இல்லை நிசித்த குறுக்கு அவங்க நிறைய பேர் இருக்காங்க மலையாளத்து ரொம்ப இருக்கேன் இருக்காங்களாம் ஆகாத பேருலாம் கூப்பிட்டு வந்து வஞ்சக மண்டல தான் நமக்கு உருவாதமாக இருந்தால் ரூபா வருந்தால் அவளுக்கு தாக அடிச்சிருவான் மரம் சரியா சூரியர் எல்லாருமே தான் மாரகம் ஆக ஆகம் என்னெல்லாம் சொல்லுவாங்க அது நிச்சத்த ஒரு இவ்வுலகத்திலே போகவான் கிடைக்கும் நரகம் தான் போகணும் என பிறக்காக கடலில் பண்றான் பாருங்க அப்படின்னு அறத்தை போதகம் செய்த இருவையிலும் இன்பம் அருள்பவனே புகழ் குரு என்று மூதிலறிஞர் அறைவரும் புண்ணிய பாவ மிஸ்ரங்களை விளக்கும் தர்மசாஸ்திரத்தை உபதேசித்து இம்மை மறுமை என்னும் இரண்டு உலகத்திலும் சுகத்தை தருகின்றவனே யாவரும் புகழ்கின்ற காமிய குருவாவன் என்று ஆசிரியர்கள் பேதங்களை பேரறிஞர் பேசுவர் ஆக இதில் என் அடுத்த பாட்டிலிருந்து என்ன நான் சொல்வாங்க சூசகன விவேகத்தால் தானே முதலாம் குணங்கள் தொகுப்பவன் போய்விடயம் என வான் விருப்போன் வாசக நாம் ஞானத்தை வழங்குமவன் காரகனை அன் தவிர்த்து சகலம் முத்தி அருள் பகவன் விகித குருவாம் அதிகாரியா அதிகாரியாவர்கள் என முன்னற்ரும் நேசம் உரு சேடல் தம்முள் ஒருவன் முத்தவன் அரிப்பினால் வெந்து சிந்தாகுலமுடைய முன்னற்கூறும் இக்கு போட்டுக்கணுங்க இப்போது மீண்டும் இருக்கின்ற நாலு குருமார்களை சொல்றார் விவேகத்தால் சமய முதலாம் குணங்கள் தொகுப்பவன் சூசகனாம் ஆத்மா அனாத்மா விவேக வாயிலாக சம முதலாக உள்ள ஆறு குணங்கள் ஒருமிக்கு வரறை செய்பவன் சூசகனாகிய உருவான் அப்படின்னா நல்ல பல தற்சக சாகாசன் வச்சுக்கணும் தற்சக சாகத்தில் பெருவரும் இருப்பாங்க அதில் உள்ளவர்கள் நல்லாவே கரை செய்யுங்க அப்படின்னு உபதேசம் பண்ணா அடிப்படப்பட்டவரெல்லாம் சுவோச குரு பேரு அதன் பிறகு விடயம் பொய் என ஆன்ம விருப்பு அருள்வோன் வாசவேணாம் மாய பிரபஞ்ச வடிவ விஷயங்கள் மெத்தியாமை என்று கூறும் வாயிலாக ஆன்மாவின் என் உண்டாக செய்வோன் வாச கூறுவான் அப்படின்னு சொன்னான் ஏதோ ஒரு சிறப்பு கூட்டங்கள் அதை அந்திரம் உடைச்சுக்கொள்வாங்க அந்தயோகம் போன்ற ஒரு விசேஷமான கூட்டங்கள் போடும்போது அதுல ஆத்மான பாகுபட சொல்லுவார்கள் அப்படி சொல்லி சொல்லி வந்தால் அவள் விருப்பம் உண்டாகும் ஒரு நாளைக்கு அந்தவனா வந்துரு போறதில்லை ஆனால் அவர்களுக்கு விருப்பம் உண்டாக செய்வார்கள் அதில் வாசகன் பெரு சிவ சீவர் ஐக்கிய ஞானத்தை வழங்கும் அவன் காரகனான் பிரம்மாத்ம ஐக்கிய ஞானத்தை உறுதேசம் மூலமாக அப்புறம் தினத்திலேரு பாடம் இப்படி தொடர்ந்து கேட்டுக்கிறது காரகுருன்னு பேர் ஆக இதுல தொடர்ந்து கேட்கறதுனால மனத்திலே விளக்கம் ஏற்படுது தானம் ஏற்படும் சந்தேகங்கள்லாம் போகும் விபிதமெல்லாம் போகும் இது காரகுருன்னு பேர் ஐயம் தவிர்த்து நிலைத்த ஆசு அகலும் முத்தி அறிபு வீட்டு வருவான் சந்தேகம் முன்னே நீங்க ஆனாலும் கூட அனுபவமா இல்லை பரோட்சம் தான் பிறகு சமாதி அனுபவம் வந்த பிறகு சந்தேபர்கள் ஜடமாகும் அது நீங்களும் ஜடமாகும் அவரே பரோட்சமா இருக்கும் இரவு காலத்தில் பரோட்சமாக இருக்கும் வந்த பிறகு திடமாயிரும் அப்படி ஒரு வீதி குரு பேரும் நான் குருமார்கள் பொதுவாக அங்கே சொல்லக்கூடிய குருமார்கள் நல்ல சப்சங் அவகாசத்தில் சொல்லுவார்கள் அதன் பிறகு கிரவமாக மகேந்தி கூட்டம் வாராந்திர கூட்டம் இப்படி எதிர கூட்டம் போட்டு அதில் சொல்லக்கூடியவர்கள் அதிர்வரம் போட உள்ள கூட்டங்கள் எல்லாம் அவர்கள் சுசுக வாசகூறுவார்கள் அதன் பிறகு கிரவமாக வரலாறு கூடவர்கள் கார கூறுவார்கள் அப்புறம் மீத உருவம் சொல்றது தன் அனுபவத்தை கொடுப்பார்கள் தண்ணியே கொடுக்கும் தலைவல்ல அவங்க போக்குவார்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் கடைசி குரு என்று இந்த பாடல்ல பிற்பகுதி நாள் குருமாரி படி முடிக்கிறார் அதன் பிறகு அதிகாரி பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார் அதாவது சாதனங்கள் வந்து அதிகாரி பொதுவாக சொன்னது இப்படிப்பட்ட சொல்லப்பட்ட அதிகாரிகள்ல சாதனங்களுடையவன் ஒரு அறிகிறான் என்று ஆரம்பித்து அவனுக்கு அவன் மூலமாக உபதேசம் செய்வதற்கு கதை ஆரம்பம் எப்படி ஆரம்பம் அதிகாரி இவர் ஆவர் என முன்னர் கூறும் நேசம் ஒரு சீடர் தம்முள் ஒருவன் அது அவன் சொன்னதுதான் என்ன இருக்கு இவர்களே அதிகாரிகள் ஆவர் என்று முன்னர் முன்னியதில் அன்புற்ற சூழலில் ஒரு சீடனானவன் முத்தாளவன் அறுப்பினால் வந்து சிந்தாவன உடையவன் மூன்று துக்கரமாகிய அக்னியால் வெதும்பிய வியாகோல சித்தம் உடையவனாய் என்று அடுத்த பாட தொடமி முத்தாபத்தி விளக்கம் கொடுத்திருக்கு இதெல்லாம் பொருந்தாத விளக்கங்கள் தனது மூன்று உடம்பால் வரும் துக்கம் இதுதான் முன்னா அந்நிய புலி பாம்பு தோழர்களால் வரும் துக்கம் பூத பிரேதாதிகளால் வரும் துக்கம் இவை முத்தாவண் இது சரியான விளக்கம் அல்ல அத்தியாத்மீகம் அதிபதி இல்லையா அது குடுத்த விளக்கம் கொடுக்கணும் ஏதோ தன் போக்கலாம் என்ன அர்த்தம் காசு என்ன வச்சுக்கணும் அத்தியாத்மீகமான அர்த்தம் எல்லாமே துக்கம் பிற மனதுக்கு தான் ஆத்மா கிடையாது சரீரத்துக்கும் இல்ல துக்கம் அனுபவிக்கிறது மனம் அந்த மன அணிவு மூணு முறையில் வருது ஒன்று தன்னை பற்றி என்னக்கா சரீத்தை பற்றி அர்த்தம் நினைக்கிறாங்க அதனால தன்னை பற்றி தன்னை பற்றி என்னென்ன துக்கம் வருது சொல்லுங்க சீரோஷங்களால வரக்கூடிய தாக்குதல் குளிர் வெப்பம் தற்காலிகமா வருது இதெல்லாம் அத்தியாத்மிகு ஆத்மாவுக்கு சமீப இருக்கின்ற சைரத்தை பற்றியது இந்த துக்கமும் மனதின் தியாக தான் இதுக்கெல்லாம் கிடையாது ஆமா சரி அதான் பொதுவாக பெருகூழல கிரியிகள் அது உலகில்லை பிறகு அதி பௌதிகம் பேரு என்ன அப்புறம் விசத்துக்கள் தீர்த்து வச்சுக்கோங்க அப்புறம் தமக்கு மாறுபட்ட கருத்துடையவர்கள் திருவண் அல்ல பகைவர்கள் எல்லாம் சரியாத்துக்கோங்க இது ஒரு நாள் வரக்கூடியது இது வந்து அதி பௌதிகம்னு பேர் அது ஜீவீகம்னு பூதப்பை சரியாது மட்டுமல்ல இன்னும் விபத்துக்கள் இடி மின்னணல் தாக்குதல் சூறாவளி அப்புறம் எங்கேயே போகும்போது கார் விபத்துக்கள் சிவரு விதி சாகிறது அப்புறம் பூதங்கள் பெய்கள் இதெல்லாம் போடுறது இதெல்லாம் தெய்வீகம் பெரு இது மூணு துக்கம்தான் துக்கை போற மனசுக்கு தான் மூணு வழி வந்தாலும் தாக்குதல் எதுக்கு தோழ செய்யத்துக்கு பர்ற இப்ப இந்த மூணு துக்கங்கள் எதனால வருதுனா மூணு பிரார்த்தம் இதனால வருது இச்சாபரார்தம் பரட்சாபரார்தான் அனிச்சாவரார்த்தம் இச்சாபரார்தரீரத்தைப் பற்றி வைராகாதனால வர்றது இதெல்லாம் அப்புறம் பரேச்சாபரார்த்தம் மற்றவர்களால்தூட்டி வைக்கும் அதனால வர்றது அணிச்சாபர்தம் நம்ம எதிர்பார்க்காம தெய்வீகம் ஆக மூன்றுமே துக்கம்தான் அத்தியாத்மிகம் அதிபௌகம் தெய்வீகம் இது மூன்றுமே மூன்று விதப்பட்ட அறுதல் மூலமாக நமக்கு வருகின்றன அதனால என்ன எல்லா துக்கம் மனதுக்குதான் சைத்தியத்து கிடையாது இந்திரன் கிடையாதுமே கிடையாது ஆத்மாவு கிடையாது அதுக்கு இல்லை இந்த மனதுக்குதான் துக்கம் ஆகவே இந்த மூன்று துக்கங்கள் இவருக்கு இந்த விடுபடும் என்று எவன் அவன் குருவே கிடையா அவன் இவனதி வாரியம்மன் இந்திரி எண்களாலும் பௌன தெய்வங்களாலும் தவணம் ஒன்று அடைந்து வெயிட்டு சவித்திலா புழுப்போல் நம்பி பௌமரு ஞானதீர்த்தம் படுந்து பகிரானே முத்தாபம் சொல்லறங்க மூணு துக்கங்கள் தாவணம் துக்கம் மூணு துக்கங்கள் வந்து உருடுபண்ணம் என்று எவனுக்கு தீவிரம் இருக்கோ அவர் குரு நடி போறான் மந்தமா இருந்தா இங்கேயே பார்க்கலாம் அப்படின்னு போறதுதான் தீவிரதிகாரி சாஸ்திரங்கள்ல தீவிரத சொல்லுவாங்க மத்திய அதிகாரி சொல்றது இல்லை மந்திரம் போறது காட்டி போறது அவ்வளவுதான் அவதி பெரிய துக்கம் எவனுதோ அவனுக்காக சாஸ்திரம் சொல்றது அது புழு போல் இருந்து புழு தீவிர மரியாதைக்குன்னு உதாரணம் மத்திய அதிகாரம் சேர்த்துக்கணும் மந்தரும் ஒத்தத்துவம் சொல்லுவேன் நான் தீவிரதாக சொல்றேன் முதல் உணரலாம் அப்படிங்கிறார் அதிகாரிகள் இப்படிப்பட்ட தீவிரத அதிகாரி குருவை நாடு வருகிறான் என்று இந்த பாட்டில் முடிக்கிறார் அதனால மூன்று துக்கங்களாகிய அக்னியால் எதிரும்பிய வியாபாரி சித்த உடையவனாய் அடுத்த பாட்டில் சொல்றார் நசிப்பதவரால வாய்ந்தலர்கரம் கொண்டேஜி ஆனான்கல்வி அறிவடக்கம் வை ராகம் ஆதி ஆங்குணமுடச் சர்க்குருவை அடைந்ததிர்மண் ஊனாரப் பணிந்தே எழுந்தன்பார்க்கரங்குவித்தே உறவழுத்தி அருட்குருவே என் பாசத்தொழிவு தானா மெத்திறத்தினால் ஆம் என தனது விதிவத்துவ சன்னத்துவமா என்றே வேதராஜாமே பதினைஞ்சாவது பாட்டு சீடன் விதிப்படி சரணடைதல் அந்த சிஷ்யனானவன் சில விதிகள் இருக்கின்றன அந்த விதிகளை படி சரணடைகிறான்னு சாஸ்திரங்கள்ல சொல்ல வேண்டிய கிரமப்படி சொல்லி ஆகணும் அது ஒரு நடைமுறைக்கு கொஞ்சம் மாறுதலா வரலாம் ஆனாலும் அந்த முறையை சொல்லுன்னு சொன்னா நடைமுறை இன்னும் கண்டு போயிடும் அதனால சொல்றான் முன்னே எட்டு குருமார்கள் சொன்னார் அதன் பிறகு ஒரு சிஷியர்களை சொல்ல ஆரம்பிக்கிறார் இன்னும் நூல ஆரம்ப பிறந்தான் இதெல்லாம் முன்னாலே பீடிகை அதான் முன்னுரின் அர்த்தம் இதன் பொருள் நான் ஆர் எனக்கு பவம் வந்தவாறு என் கொல் என் கொள் அசைய கொல்ல என் எவரால் நசிப்பது என ஆய்ந்து நான் என்பதற்கு பொருள் யாது எனக்கு இந்த பிறவி வந்தவிதம் எப்படி இது யாரால் நாசமாகும் என்று சிந்தித்து ஜாதியை முதலியவற்றால் யான் உயர்ந்தவன் என்னும் புத்தியை நீக்கி அந்த அதிகாரி தன்மை வரணும்னா ஜாதி விமானம் விட்டு தான் வேணும் இது வேதாந்தது தான் போறது மற்றதுக்கெல்லாம் ஜாதியமான செய்யும் வேதாந்தத்திலேயே ஜாதி விமானம் வச்சுக்கொண்டிருக்கிறது இருந்தா அவர்களுக்கு பரவியானவங்க தெரியாது அவரஞ்சான வரும்போது ஆகவே தேகத்தையே விடுங்க முன்னு சொல்லும் போது தேக சம்பந்தமான ஜாதி விமானத்தை வச்சுக்கலாமா தேகவே மித்தை அப்ப ஜாதி மித்தைதானே தேகத்திலே அதிகமான விட சொல்லது இப்போ தேகத்தை ஜாதிகள் அப்புறம் பெருமைகள் சிறுமைகள் இதெல்லாம் தரலத்தக்கது என்று கொண்டாட்டம் மன உள்முகமாக உள்முகமாக அப்படி அந்த அதிகாரியானவன் விசாரம் பண்றான் நான் பிறந்தேன் இப்ப தாய் தந்தர்கள் மூலமாக வளர்ந்தேன் இப்போது நான் இவருந்தானா உண்மையான தாய் தந்தர்கள் இல்ல ஈஸ்வரன் தாய் தந்தைகிறா சாஸ்திரம் சொல்லுற ஈஸ்வரன் என்று தீட்டுக்கருத்தை அவரும் சொல்லுறது அவரு தான் தாய் தந்திரா அவரே தாய் தந்திரா இருந்தாக நான் ஏன் பிறக்கணும் அப்படி பறக்கும்போது எல்லோரும் போல ஒரே மாதிரி இல்லாமல் ஏற்றத்தராவல் காணப்படுகிறனவே எனக்கு துக்கங்கள் ஏற்படுகின்றன முத்தாவது முன் பாட்டில் பார்த்தோமே அட்டியா அது பௌதிகமா தெய்வீகம் மூணு துக்கங்கள் வர காரணம் என்ன முன் துன்பங்கள்ன்னு சொன்னாக்க முன் துன்பங்கள் எதனால வந்தது அஞ்ஞானது வந்தது அஞ்ஞான்தான் வந்ததுன்னு சொன்னாக்க எப்படி ஏது எதுக்கு வந்தது இதை போக்குறதுக்கு என்ன இடிப்பட்ட சிந்தனை எல்லாம் செஞ்சா தான் அதிகார அப்படி சிந்தனை செய்தவன் வருகிறான் சொன்னான் அப்படி வரும்போது அலறுகரம் கொண்டு ஏகி பத்திர புட்ப படாதிகளை கையடையாக கொண்டு சென்று அதாவது கோயில் பெரியவாள் குழந்தை நோயாளி இப்படிப்பட்ட இடங்கள்ல போகும்போதெல்லாம் கையடையாக கொண்டு போன ஏதாவது கொண்டு போறதில்லை கையில் ஏதாவது தூக்கார் அவளுக்கு கை அடக்கமாக கொண்டு போனாலும் சரி அது உன்பண்டமா இருக்கலாம் அல்லது மரியாதைக்குரிய மாலைகள் பூக்கள் ரசரங்கள் ஏதாவது இருக்கலாம் அப்படியா கொண்டு போன சம்பிரதாயம் போல இங்கே துக்கியா இருந்து சிஷன் போகும்போது அவன் கொண்டு போக முடிஞ்ச பழங்களை எதாவது கொண்டு போகலாம் இல்லைன்னா வழியில் இருக்கிற செடிகளில் உள்ள கொண்டு போனாலும் சரி பறிச்சுட்டு போகலாம் அதான் பத்திர புட்ப படாதிகளை கையடியாக கொண்டு சென்று ஆனாத நல் கல்வி அறிவு அடக்கம் வைராகம் ஆதியாம் கெடாத சிறந்த வேதாந்த வித்தை விவேக ஞானம் வினயம் வைராக்கியம் முதலியான இங்க ஆனா நற்கள் இருக்கு தா இருக்கான் பாருங்க காட்டு புத்தகத்தில் பாட்டில் இதுல இருக்கு முன்னோலத்தில் இருக்கு உரையில் ஆனா தான் தா போட்டிருக்கு அப்பசத்தில் இருக்கான்னு பாருங்க ஆனா தான் கெடாத அர்த்தம் குணனங்களை சர்க்குருவை அடைந்து நற்குணங்களை உடைய சர்க்குருநாதனை சரணடைந்து எதிர்மண் ஊனார பணிந்து எழுந்து அவர் சன்னிதானத்தில் வந்து மண்ணின் தன் உடம்பு பொருந்த வணங்கி எழுந்து அதாவது சாதாரணமாக கும்பிடாமல் கீழே விழுந்து கும்பிடணும் சொல்றது அஷ்டாங்கம் சொல்றது அஷ்டாங்கம் தெரியவில்லைனாலும் கூட சும்மா விழுந்து கும்பிடலாம் அன்பால் கரம் குவித்து உர வழுத்தி அருள் குருவே பயபக்தியால் கைகூப்பி சிரசின் மீது வைத்துக் கொண்டு மிக தோகத்திரம் செய்து திருபாலா சமுத்திரமாகிய சர்க்குரு மூர்த்தியே என் பாசத்து ஒழிவு எத்திரத்தினாலாம் எனது அஞ்ஞானத்திற்கு நாசம் எந்த விதத்தினால் ஆகணும் என வினவல் சீடன் தனது ஆம் என்று கேட்டு விண்ணப்பம் செய்வது தரணம் அடையும் தன்மையாகும் உபசன்னம் சரணாதிரி அடைகிறது முறை என்று இந்த பாட்டில் அதிகாரி அதிகார லட்சணம் அவன் குரு அடையக்கூடிய முறை இதெல்லாம் அந்த பாட்டில் சொல்லியிருந்தான் பதினாறாவது பாட்டு அனைவனதிகாரம் தெரிந்த அருளால் நோக்கி அஞ்சலோம்பெண் கபயகாரம் சிரத்தில் புனைய வரும் சுருதியுக்தி யால் அவனதனான் புத்தியினையொடி தொத்தா வாக்கியத்தால்